எனவே இந்த மாடத்தை நிலவுகின்ற அருளால் என்ன கேட்கிறார் விடை பொறி கூலம் பொறிமேறு சொல்லுகிறார் நிலவுகின்ற ஆடக மேரி கிளையான் அருளால் கேட்டவர்களுடைய வேற யாருக்கும் தெரியாம நாவுக்கறதற்கு மட்டும் திருத்தோளில் தேடுயர் மூவிலை சூலம் இன விடையினுடன் தாத்த அவருடைய தோல்ல சூளத்தையும் விடையும் பொறித்தது அப்ப திரும்பியது விட்டு சொல்ல தாமியே அணிந்திருப்பூன்று ரெண்டு கொடுத்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதனால் பெருமாண்டைய திருக்கடத்தால் தாக்கிய ஒன்றை வெளியில அப்படி ஏது சொல்லுவானி என்று கருதி பாலா விட்டார் போலும் திருவருள் ஆங்கவர்தம் திருத்தோளில் ஆர்த்த திரு இலச்சினை தாம் கண்டு மனங்கழித்து தம்பெருமான் அருணைந்து தூங்கருவி கண்பொடிய தொழுது விழுந்த ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உய்ந்தொழிந்தேன் என எழுந்தார் திருநீர் பற்றி கேட்கல இரண்டு சாத்தனார்னு கேட்டுக்கிற திருநீரு பூசு என்று ஒரு விண்ணப்பித்ததுக்கு செய்யிறதுத்தான் வேறு ஆனால் சேர்க்கிறார் இல்லை அது பெருமானுடைய திருவுருளை அவ்வளவு சொல்லுது மறந்து என்பது கருத்து இருக்கலாம் காரைக்காலம் யார் செஞ்சிருக்கிறேன் பாருங்க நீங்க பின்னால பூங்கானை மாடத்து சுடற்கொடிஞ்சி நடிவரடி பாங்காக திருத்தொண்டு செய்து பயந்த மறுநாள் பூங்கானம் அணங்கப்படும் கோயில் திரு தேங்காவின் ஒருரங்கும் திருமுதுகுண்டமும் பணிந்தா பணிந்து இப்படியே திருமுதுகுண்டமெல்லாம் பணிந்து நிவாநதிக்கரை வழியாக திருச்சில்லை அணைந்தார் அப்பா எங்க சிதம்பரத்திற்கு சொல்லுகிறார் அப்படின்னா செல்கிற அளவில் திருவதிகை வாணரெல்லாம் தம்செயல் பொங்க தடங்கொழி மங்களம் என்ற பகுதியிலே அதுவா தாண்டியா தாண்டி ஆமா திருமுதுகுண்டத்திலே நிவாநிதிக்கரையிலே இருக்கிறது திருமுதுகுண்டம் அருமையான பெயர் இங்க பார்க்கும்போது அருமையான பெயராக இருக்கு அங்க போய் பார்த்தா விருத்தாஜலமா இருக்குன்னா எவ்வளவு கேவலமானது தெரியுங்களா கேவலத்தில் கேவலம் இதை விட கேவலம் இல்லை ஆமா ஆமா ஏன்னு கேட்டால் பாரம்பரியமாக திருமுது குண்டம் என்று அருமையாக வந்துருக்குது முதுங்கறத என்ன பண்ணா விருத்தம்னா குன்றத்த அஜலம்னா எனவே வெறுசா ஜலமா இருக்க பழமலைநாதர் உள்ள பெருமானுக்கு பழமலைநாதர்னு யார் இதை வந்து தவறு செய்தாங்களோ அவங்கள கண்டிக்கணும் எங்களுக்கு சும்மா வேணா தமிழை பத்தி பெஞ்சிட்டு இருக்கு நீங்க தமிழ் வழி வழியா வந்ததை மாத்தினால தவறுக்குரியவன் முதுங்கிறத விருத்தம் என்றும் குன்றம் என்பதை அச்சலம் என்னும் மாற்றணும் அல்லவா புதிய மனப்பான்மை எங்களை போய் புரிய மனப்பான்மைகளாமா நாங்கள் இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ் பெயர்கள் அதுவும் அருமையாக தேவாத திருமுறைகள் எல்லாம் இருக்குது திருமுறைகள்லாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது அதலால் சொல்றோம் தவிர நாங்களா புதிய மனப்பான்மை மாற்றியவர்கள் புதிய மனப்பான்மை அதனால திருமது குன்றம் என்றது இருக்கிறோம் இப்பொழுது இதோ திருமது குண்டம் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அவருடைய அறிவர்கள் எல்லாம் பின்னே சூழ வருகிறார் நாம் எல்லாம் பொய்யை வச்சு நாவுக்கரச பெருமானை வணங்கி அந்த அரிய பெருமக்களுக்கு வணக்கம் கூறி இருக்கிறோம் அப்படியா ரத்னகிரிலிருந்து நீங்கள் சென்ற மாதம் வந்தவர்கள் அல்லவா ஆமாம் சுவாமி மன்னிக்கணும் எங்களுக்கு சுவாமி தனமும் புறப்படுது நாங்கள் ஏதோ மாதம் ஒரு நாள் தான் ஏதோ உங்களுடைய திருவடியை பின்பற்றி வர முடியுது எங்களுடைய ஊழ் அவ்வளவுதான் பரவாயில்ல இருக்கட்டும் அந்த மாதிரியால திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்பெறுவார் திருக்குறள் மனிதர்கள் நன்றி செய்தா கூட அதை பணமரமா நினைப்பாங்க அப்படி ஆண்டவன் நீங்க மாதம் ஒரு நாள் வந்தாலும் பரவாயில்லையா ரொம்ப அருமையா பனைத்துணையா கொள்வர் பெருமான் அப்படின்னா திருக்குறளோடு அருமையா சொன்னார் சிவஜிவ நமக்கு ஆசீர்வாதம் எனவே இப்பொழுது நாம் பின்னிருக்கிறோம் இப்பொழுது அவர் பிறக்கிறார் எங்கே புறப்படுகிறார் திருமதி தில்லைக்கு பெறப்படுகிறார் அந்த தில்லைக்கு போகிற பொழுது ரொம்ப அருமையாக அல்ல இந்த மூன்று பெருமக்களுமே தில்லைக்கு போகின்ற பொழுது ஒரு தனித்தன்மையை தேய்களாக உருவாக்குகிறார் நீங்க எப்படி தலைப்பு தரணும்னா மூவர் கண்ட திருத்தில்லை என்று பாருங்க ஒருவருக்கு ஞான சம்பந்தர்னு கொடுக்கணும் ஒருத்தருக்கு நாவு கசவு சுந்தரன் மூவர் கண்ட திருத்தில்லை தலைப்பை தயவு செய்து நீங்க குடும்படியா பணிவோடு கட்டுவீர்கள் பேசிப்போம் ஏ திருத்தலை அப்படின்னா ஒரே ஆளு கொடுக்கூடாது ஞான சம்பந்தம் அப்பர் இப்பொழுது அப்பர் மூவர் கண்ட திருத்திலையிலே நான் இது இரண்டாம் ஆகலாம் நின்றுகிற அவர் செல்லுகிறார் பாருங்க ல்லை அம்பலத்தே ஆடுகின்ற ஆனாதசி சில்லை என்பதி அது அப்படித்தான் சில்லைன்னு தான் இருக்க தவிர எல்லா திருமணம் சிதம்பரம்னு பேச்சுக்கே இடமும் இல்லை பேச்சிலேயும் இல்லை இல்லை திருத்தில்லை சில்லை என்றுதான் இருக்கிற தவிர சிதம்பரம்னு இடத்திலேயே இல்லை திருமணம் மட்டும் படிச்சவங்களுக்கு சிதம்பரம் அப்படின்னா எங்க கேக்குது என்றுதான் கேட்பான் ஏன் திருமூரல் இல்லை இப்ப நாம தமிழனா இருந்துகிட்டு அது எங்க இருக்குது அப்ப நமக்கு மற்றவனுக்கு என்ன வேற்றுவேன் முருகா முருகா எனவே ஆனாத சீர்தில்லை அமையாத சிறப்பம் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல நம்ம மேலும் மேலும் மிகுபடியான அந்த சீர்மையுடைய அந்த சில்லையான் அப்படிப்பட்ட சில்லை அம்பலத்தே ஆடுகின்ற வானாறு புடைய புடை பறக்கும் மலச்சடையாரு வானாறு புடைபறக்கும் எல்லா தடையிலையும் என்னன்னு கேட்டா அது தடைதான் பறக்கும் ஆனா நம்முடைய பெருமான சடையில வான் ஆறு பறக்கும் வானாறுங்கிறது கங்கை எல்லா நம்ம ஐயா ஒரு தலைவர் தலைவர் தவிர மற்ற எல்லார் தலையிலையும் ஏதோ தடையா இருக்கும் அல்லது இந்த மாதிரி இப்படி தனியா இருக்கும் அவ்வளவுதான் அங்க சேர்ந்து இருக்குது அவ்வளவுதான் சேர்ந்து இருந்தா சட தனியா இருந்தா பேர் சொல்லப்படாது திருவள்ளுவர் பாருங்க மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்தது எதனை சொல்லல சொல் நமக்கு வரும்போது அந்த பேச்சே பேசல மானுக்கு வரும்போது பேசித்தர மானி இருக்கிறது அது அது வந்து போற்றக்கூடியது இது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது மாதிரி ஒரு புலவன் இனிமே தோண்ட வேண்டியதில்லை வேண்டியதும் இல்லை அதனால எனவே இப்போ வானாறு வானாறு புலை பறக்கும் மகத்தடைய அதனால அவருடைய தடை திருக்கடை அந்த திருக்கடையில் என்ன இருக்குது வான் ஆறு கங்கை இருக்கிறதாம் அவையெல்லாம் கூறியிருக்கும்படியான் எங்களுடைய பெருமான் அடி வணங்கி ஊனாலும் மகிழ்வு ஆடி கடி கமல் கமலம் தூள் பாவித்தடமர் வதனம் போலி ஒரு மருதத்தன் பணிவழி தந்தை தந்தை இதெல்லாம் அந்த பதிப்பில முன்னெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா போன பாட்டு வரைக்கும் போட்டு இங்கே வந்து வேறுன்னு போடுவாங்க வேறுன்னா ஓசை முன்னையதற்கு இதற்கும் வேற்றுமை உண்டு அது வேறுன்னு போடுவாங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க பதிப்பில போடுறது இது நம்முடைய முன்னோர் முன்னோர் தான் முன்னோர்கள் தான் அப்படி படிக்கும்போது என்ன இந்த வேறுன்னு ஏன் போட்டிருக்குன்னு கேட்டால் இதுக்கு முன்னைய பாடல் படிக்கின்ற நிலை வேறு இப்பொழுது படிக்கிற பாடல் நிலை வேறு என்றார் நம்ம எல்லாம் ஒரே ராகம் ஒரே காலம்னா அது படிக்கவே கூடாது அது படிக்கப்படுது பாடல் நாளை இசித்து பாடுவது தான் பாடல் அது நல்ல அருமையாக நல்ல ஓதவா முடிச்சுட்டு போன்றவள் இப்போ தலைமணி இன்னைக்கு பாடினாரு அருமையாக சொத்துணி வேதியன் இது மாதிரி இப்போ நல்ல பாடத்தஞ்சியும் பாடினா சரி நம்ம இருக்கிறவங்க ஒரு ஓதையாவது கொடுக்கப்படுகிற ஏதோ ஒரு ஓசை நம்மால் என்றது கொல்லும் வகையான திருவள்ளுவர் முடிஞ்சளவுக்கு போடணும் அது மாதிரி உள்ளு போயணும் வெறுமனு வசனமாக படிக்கப்படும் அதனால தான் இந்த வேறு என்ற ஒரு சொல்லை போடுவாங்க அப்போ நீங்கள் போன பாட்டை படிக்கும்போதும் நீங்கள் சாதாரண ஒன்றும் நமக்கெல்லாம் இது ஏன்னா தெரிய தெரியாது அது ஆனால் படிக்கும்போது கூட போன பாட்டை படிக்கும்போது நீங்கள் இந்த இந்த ஓசையை கொள்ள முடியல கொண்ட முடியல பாருங்கள் ஆனாதசீ தெல்லை அம்பாளத்தே நாடுகின்ற வானாடு புடைபறக்கும் மரச்சடையார் அடிவந்தி அப்படி தான் படிக்க முடியுது ஆனால் இந்த பாட்டு படிக்கும்போது இது படிக்க முடியல இருவர்க்கரியவர் நடமாடிய திரு எல்லைப்பால் மேவித்தலம் ஒரு மெய்யில் தொழுதவன் மேன் மேல் எழுதரும் விரைவு ஓடும் காவில் களிமையில் மகிழ்வு ஆட கடிமகள் கமலம் தூள் பாவித்தடமர் வதனும் கோடி ஒரு மருதத்தன் பனை வை இன்னும் தெரியாத பயில படிக்க சொன்னா கூட அப்படி ஆள்படி வந்த இதை மூர்த்திகள் படிச்சாங்கன்னா கேட்க என இசை தெரிந்தது அப்படி என்ன எனவே இந்த இசை தொடர்ந்து போகுது என்ன நாவுக்கரசர் புறப்படுகிறாராம் இருவர்கரியவர் நடமாடிய தெரியல்லை இருவர்க்கரியவர் ஏற்கனவே ரெண்டு பேர் முடியும் அவருடைய அவருடைய அடியும் காண முயன்றார்கள் அந்த ரெண்டு பேர் அறிய முடியாத திருவடியை கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் யாரு சில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கோம் இருவர்க்கரியவர் நடமாடிய தெரியல் லைப்பால் மேபி மேபின்னா அந்த அப்படி புறப்பட்டு போகின்றவர் இதோ இப்பொழுது திருமதி குண்டத்துலேருந்து நீங்கள் போகிறதுன்னா நடந்து போகிறதுன்னா நிச்சயம் ஒரு நாள் ஆகும் ஆமாம் மணிக்கு நாலு மீன் கூட ஏறத்தாழ காலையில் புறப்பட்டா ஒரு கால் மனோகரம் வேணால் அவன் வந்து மத்தியானம் போயிடலாம் நாமமாக தாய் அதுவே போக முடியாது நாமல்லாம் எங்கே விருத்தாஜலம் எங்கே இருக்குதுயா சிதம்பரம் எங்கே இருக்கு அப்படி போடுவோம் இல்லைங்களா அதனால ஒரு வேகமாக போனால் கூட ஒரு காலையில் பொறுப்பா மத்தியானம் இந்த வர ஐந்து பெஞ்ச நேரத்துக்கு அப்படியே நெருங்கலாம் நெருங்கலாம் ஆகவே இப்பொழுது ஆனால் பாட்டில் பாருங்கள் ஒரே வழியில் இருக்கிறார் மேவி தலைமுறை மேவி மெய்யில் தொழுது மென்மேல் எடுதரும் காவிற்காளி மயில் மகிழ்வுற்றெதிரெதிர் ஆடிக்காடி கமல் கமலஞ்சூர் பாவிடமர் மருதத்தன்பி வடிவந்தார் இப்போ திருமது குண்டத்திலிருந்து வருகின்றவர் சில்லைக்கு அண்மையில் வருகிறார் சில்லைக்கு அண்மை வரையும் வந்துட்டாரு பாட்டு இல்லை அப்படி தாண்டி மருதத்தன்பணி மருதம்னா நல்ல சோலைகளும் மரங்களும் அப்படியே அப்படியே சூழ்ந்து கிடக்கும் நல்ல தண்ணீர் பஞ்சமே இல்லை மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் மருதத்தினுடைய தன்மை மருதநிலத்தினுடைய தன்மை ஆகவே அந்த மருதத்தன்மைக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு நான்குகள் ஐந்துகள் தொலைவில் நாம் இப்ப தில்லையில் இருக்கிறோம் திள்ளைக்கு அண்மையில் இருக்கிறோம் அப்படி சொல்லுகின்ற பொழுது முருகி தெரியுதல் முடறிப்படுகிறில் முதுமியதிகள் புது மலர்வியையும் அருகில் தெரிவன தெரிவனம் என மிகர்களை அளவில் பெருகடை பெரிய இப்புடை முத தரளம் சொரிவான பெரியோரவத்திறு வடிவன் வடிவை கண்டு உருகிப்பணி ஒரு புனல்கண் ஓடிவன என முன் போ என்னமன் கூட வயல் எங்கும் அருமை அருமை ரெண்டு பக்கமும் நல்ல வயல்கள் மாடு ஆடு மாடுகள்லாம் பலமாக மெய்ந்து கொண்டிருக்கிறதான் அதில் கருப்பு கரும்பு பயிர் தாங்கியிருக்காங்களா அந்த கரும்புகள் அப்படியே மேல் வரைக்கும் உயர்ந்து போய் அந்த முத்துக்களை அப்படியே கீழே பத்து பத்துன்னு போட்டிருக்கான் அந்த கரும்புகளெல்லாம் முத்துக்களை போடுவது எது போர் எப்படி இருக்குன்னு கேட்டால் தேக்கலாருக்கு தான் தெரியும் எப்படி கேட்டா அறிவில் பெரியவர் அங்கே பாருப்பா பெரியவர் ஒருத்தர் வர்ற அவங்க பின்னால் பல அரியா இருப்போம் அரே அவர் தான்ப்பா பெரியவர் நாவுக்கர் என்று சொன்ன உடனே அப்படியே அந்த கரும்புகள் பார்த்துதான் இப்படிப்பட்ட பெரியவரே நம்முடைய சில்லை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போதான் பார்க்குறோம் உடனே எங்கள் திருவள்ளுவர் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாடு ஆர்வலர் புங்கண்ணீர் புகழ் இப்படி பெரியவரை கண்ட அந்த கரும்புகள் ஆகிய கண்ண தண்ணி வந்துருக்கலாம் அந்த கண்ணில் தண்ணி வர்ற மாதிரிதான் அந்த கரும்புகளே முத்துக்கள் உதிரலாம் முத்துக்கள் வெள்ளையா இருக்கும் கண்ணீரும் வெண்ணியா இருக்கும் எனவே கரும்புகள் கண்ணீர் பொடிய நா அப்ப கரும்புகள் கூட கண்பொழியில வயதானவர் பெரியவர் ஆர்த்தா அப்படியே தூயவன் நீரு குறைந்த புண் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் படி பொடிகண்ணும் பதிகச் சொஞ்சல் மேய செவ்வாயும் உடையவர் அப்படியே போட்டோ எடுத்தார் கேட்கல ஆமாம் இதெல்லாம் கண்ணாடி பண்ணுவேண்ணா கேத்துல மாட்ட வேணா இங்க மாட்டேன் அப்படிப்பட்ட அருமையான அது மாதிரி இந்த ஒரு அருமையான பெரியவர் வடிவம் போறதை பார்த்து அந்த கரும்புகளாகிய அவை இவ்வளவு பெரியவரை கண்டு இப்படிப்பட்ட பெரியவரை கண்டதில்லையே வருக வருக வருக வருக என்று சொல்லி அப்படியே கண்ணீர் ததும்ப வரவேற்க இப்படியார் சொல்லுகிறார் அதுக்கு அறிவில் பெரியவர் அயல் நிற்பனைவையில் அவை வெற்படும் வகை அணைகின்றார் பிறவி விடிவீர் இருவினை பெருகித் தொடர்பினி பறி உத்திட அணையும் என்று இருபடி பயில் சுவூர்த்தியினை மீசி குயில் கூருவில் பலதறு நிலையில் போடி ஒரு திருநந்தனவனம் கண்டா அருமி இதோ வயல்கள் வயல்களை தாண்டினோ நந்தவனங்களும் நந்தவன நந்தவனத்தில் என்ன இருக்கு அதனால அந்த குயில்கள் அது என்ன செய்யுது நம்முடைய குயில் பத்துன்னு ஒரு குயில் பத்து பாட்டிருக்கா நம்முடைய மணிவாசன் அதனால ஏ குயிலே எதையோ கூவரியே எங்க பெருமானை தூவிப்பா அந்த பாண்டின்னாடன் வர கூவாய் எதுக்கு அந்த குயில்களுக்கு அதனால் இந்த குயில் என்ன பண்ணது இந்த பெரியவரை பார்த்து போயிருக்க பார்த்து அதுக்கு என்ன கூவுதான் அந்த கூவுதனுடைய ஒரியை போயிட்டார் பார்த்தீங்களா முன்ன வந்து ஒடி எது அந்த கரும்பானது அந்த கண்ணீர் விட்டது போல முத்துக்களை விட்டது ஒடி இப்போ ஒலி ஒலியும் ஒலியும் அதெல்லாம் இதை பார்த்துட்டா அதை இறுத்து முடிப்பிடுவீங்கன்னு சொல்லு இது ஒலி உண்மையாக அது ஒலி தானே வாய்நாள் ஒலி கூவுது தான் என்ன அந்த ஒலி வருதுன்னு அந்த ஒலி நமக்கெல்லாம் வேணும் கூயில் கூவுறதான் தெரியுது இப்ப இருங்க இந்த காலை கவிங்க சோளையிலே குயில் சும்மா சும்மா கூவுது ம் பார்த்திங்களா அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது சோளையிலே குயில் என்ன பண்ணுது சும்மா சும்மா கூவுது திருவள்ளூர் அங்கேருந்து பைனல் சொல் பாராட்டு வாணி மகனல் மக்கட்பதிரிகள் ஆமாம் சும்மா சும்மா பேசுனா ஏன்னா வேறு வாய் திறந்தாலே பையனுடையதா பேசணும்ப்ப ஃபைனல் சொல் பாராட்டு வாணி மகனல் மக்கட்பதிகன் திருவள்ளுவர் கண்டுச்சு போய் நீங்களா இது பைனல் சொல் குயில் இது சில்லையில் இருக்கிற புயல் அல்லவா ஏழாம் நூற்றாண்டு புயல் அல்லவா ஏழாம் நூற்றாண்டு புயில் இருபதுன்னு ஏதேன்னு பேசினு சொல்றா ஏழாம் நூற்றாண்டு புயல் அதனால் என்ன செய்யலாம் அறிவில் பெரியவர் அறிவுடைய அவை பிற்படும் வகை அணைகின்றார் ரொம்ப தூரத்துல இருந்து வராடுப்பா எத்தனையோ வயல் தாண்டி வந்திருக்க எத்தனையோ ஆமா திருமதி குண்டத்திலிருந்து வரும்போது அப்போது தார் ரோடு எது இந்த ரோடு ஒன்றும் கிடையாது எந்த மாதிரி ரெண்டு பேரும் வயல் இருக்கும் சமயத்தில் ஒத்தடி பாதை இருக்கும் இல்ல இது வண்டி பாதையா இருக்கும் ஆகவே அந்த மாதிரி எத்தனையோ வயலெல்லாம் கலந்து வர்றாரு ஏன்னா காலில் பார்த்தா குடிதெல்லாம் நிறைய இருக்கு எனவே ரொம்ப தூரமா வந்துக்கிட்டு இருக்காரா இருக்கு ஆமாப்பா அறிவில் பெரியவர் அயல் நற்பானை வயல் அவை பிற்படும் வகை அணுகின்றார் ஆனா அப்படிப்பட்ட பெரியவரை கண்டதுனாலேயே நமக்கு என்னன்னா அது இதுவரைக்கும் இருந்த நம்முடைய இருவினைகளும் என்ன வினை திருவள்ளுவர் இருள் சேர் இருவினை அந்த பாழா போன இருளுக்கு ஆட்படும் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு ஆட்படும்படியான இந்த வினை அந்த இருவினைகளும் இங்கிய பெரியவர் பாய்வர் அதனால பிறவி விடிவீர் இருவினை பெருகி தொடர்பினை ஒருபாகம் பரிவுற்ற அணையும் அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா யாரோ வயல்ல வேலை செய்யலாம் மாட்டாங்களாம் ஐயா ஐயா கொஞ்ச நேரம் மண்வெட்டிய வைங்கயா இங்க ஒரு பெரியவர் போறாதியா இங்க வந்து அப்படியே வணங்கிட்டு போங்கயா கிடைக்காதியா கிடைக்காதியா நம்முடைய பிறவியும் போகும் இருவினையும் போகும் யா என்று கூவுதான் அந்த கோயிலுக்கு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் தான் மட்டும் நாவுக்கரசர் கண்டா போதுமா இல்ல இங்க பகுதியில் வயல் இருக்கிறவங்க அம்மா அம்மா கொஞ்சம் நாத்து அப்புறம் நடலாமா இங்க வா அம்மா இந்த பெருமா பெரியவர் போறாங்கம்மா இது மாதிரி வரமாட்டாங்கம்மா என்று கூவுகிறதாம் அந்த செய்யும் யாருக்கு தெரியுது ஜெய்கிடாருக்குதான் தெரியுது ஒளியும் ஒலியும் சத்தியம் நல்ல இலக்கியங்களே நல்ல வரலாறுகளை படிச்சுட்டோம்னா அந்த ஒளியும் ஒலியும் ஒலி பாருங்க இதெல்லாம் வந்து நன்மையா இருக்கு இதுல இதுவது கண்ணா பண்ணு இருக்க பார்க்க செய்யிக்காம இருக்குதா நாட்டை கெடுக்கிறதா இருக்குதா இல்லையே புயில் கூட பெரியவர்களுக்கு வணக்கம் செய்து தான் பெற்ற இன்பத்தை பெரும் பெற வேண்டும் என்று அங்க இருக்கிற வயல்ல வேலை செய்கிறவர்கள் எல்லாம் அழைத்து பாருங்களேன் இருவினி நீங்குமி பெருவி என்று சொல்லுகிறது இதெல்லாம் பெரிய பிராணந்தவர் எங்க பார்க்க முடியும் ஒரு காலத்துலையும் பெரிய பிராணந்த தெவில் பலத நிலையில் நந்தவனம் எதிர்கண்டார் அடுத்தது அவர் முன்பணிவோடு தொழுதங்கனை ஒரு அணி கொம்பறி அருகெங்கும் தவமுன் புரிதலில் வரு தொண்டனும் நிலைத்தாலே நிந்துயத்தமிழ் இறையோராம் இவர்தம் திருவரி அதுகண் அது கண்டிசையும் எனவன் அரகரையன் சிவமுன் பயில் மோடி பயிர்கின்ற அருமை இப்ப குயில் அப்படி அழைத்ததை பார்த்தோம் அப்படியே நிக்கல அவருபாடு போயிட்டே இருக்கார் பிள்ளைக்கு போற அப்படி ஒரு நாலிங்க நந்தவனம் தானவனே அந்த நந்தவனத்துல கிளிகளும் பூவைகளும் இருக்கு அந்த கிளிகளும் புவகளும் இந்த பெரியவரை பார்த்து நம்ம நாவுக்க போய் பார்த்தோம் என்ன சொல்லுகின்றன அவர் முன்பானி ஓடு தொழுதங்கானை கொம்பர் என்ன பார்க்கலாம் ஏன் பெரியவங்க போகும்போது நாமெல்லாம் உச்சியிலே இருக்கக்கூடாதுடா கொஞ்சம் இறங்கி அவருக்கு வரணும்னு தான் எனவே அங்கங்க இருக்கிற இந்த கிளியும் பூவையும் எங்கேயோ உச்சி கொம்பில் இருந்த அப்படியே இருந்தது கீழே இறங்குதான் இறங்கி என்ன கூறுகிறதாம் தவமும் புரிது அலில் வறு தொண்டனும் நிலைத்தாலே நின்று உயிர் தமிழ் இறையோராம் இவர்தம் திருவடி அது கண்ட அதிசயம் எத்தனையோ பேர் நம்முடைய நந்தவனத்தை கடந்து போறாங்க ஆனா அவங்க காலெல்லாம் வெறும் கால் ஆனா இங்கே போறவர் திருவதி திருவதி ஏன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்கிற போது என்னன்னு கேட்டா அவருடைய வடிவத்தினாலேயே அவர் இன்னார் என்று தெரியுது அவருடைய பால்னு சொல்லப்படாது திருவடி அவருடைய திருவடியை நாம பார்க்க கொடுத்து என்று சொல்லி அந்த கிளிகளும் பூவைகளும் பேசுதான் கண்டு சொல்லிவிட்டு என்ன செய் அரகரா அரகரா அரகரா என்று கூறாம் இது முன்னே சொன்னது ஒளி அடுத்தது ஒளி இது ஒளியும் ஒளியும் கிிகளும் புவையும் ஒளி அது வாயில வருகிற அரகரா ஒலி எனவே ஒலி எனவே அரகரே அரகரன் சொல்லுதான் சிவமுன் பயில் மொழி பகர்கின்ற கெடியோடு சீரு பூவை இப்படியாக இந்த நந்தவனத்திலே கிடிகளும் குவைகளும் இவ்வாறெல்லாம் சொல்லி அந்த பெரியவரை பார்த்து மகிழ்கிறதாம் அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது முன் அடிகூறும் நெஞ்சில் பெரிய மகிழ்வும் காதலும் நிறைவன் பொறையோடும் உரை தடுமாற செஞ்சொல் திருமறை மொழியந்தனர் தில்லை திருநகர் எல்லைப்பால் மஞ்சிற்பொடி மதில் தூள் குடதிசி மணிவாயிற்புறம் வந்து இப்ப நந்தவனமெல்லாம் தாண்டினார் இதோ தில்லை எந்திசை வழியாக வருகிறார் எப்படியும் நால்வர் பெருமக்களும் நான்கு திசை சில்லைக்கு போயிருக்கிறார் எப்படித்தான் சில்லை பெருமானுடைய அருளால் தெரிந்தது நான்கு திசை வழியா அதுல நாவுக்கரசும் தெற்கு வாயில் வழியா வந்தீங்கன்னு சொன்னா ஞான சம்பந்த சந்த வழி என்று போட்டிருக்க ஒவ்வொருதான் சொல்லப்போது இங்கே இவர் எந்த திசை வழியா வராதாம் அந்த தில்லை நகரத்திலே குட குட திசை மேற்கு திசை மேற்கு திசை வாடி அவராக அஞ்சொல் திருமுறை அவர் முன் பகர்தலும் அவரும் தோழுது முன் அடி கூறும் நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் இறையன் போடும் ஊரை தாடுமாற அங்கிருக்கிற அந்தர்கள் சில்லை வாழ்ந்தர்கள் வரவேற்கிறாங்க அவங்க மறைவொலி பேசுகின்றவர்கள் இவரும் மறைவொலி பேசுகிறவர்கள் அது வடமறை இது தமிழ்மறை அவ்வளவுதான் எனவே இப்படி பேசுகின்ற ஒரு ரெண்டு பேரும் ஒட்டுக்கு வரவேற்குள்ள தெஞ்சொல் திருமறை மொழியந்தனர் பயில் தெல்லை திருநகர் எல்லைப்பால் மஞ்சள் போலி மதில் தூள் குட திசை மணி வந்துற்றார் மேற்கு திசை வாயிலாக உள்ளே வருகிறார் ஆகவே நந்தவனம் சோலைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது அந்த எல்லை உள்ளே வருகிறார் அல்லற்பவமர அருளும் தவ முதல் அடியார் எதிர்கோள அவர் ஓரும் மல்லற்பூன கமல் மாடே வாயிலின் வழிபு எதிர்த்தொழுதனை உட்கார் கல்வித்துறை பல வருமா மறைமுதல் அரை கண்டுடை அவர் கடல் வேணும் செல்வக்குடிநரை நல்வை பேடை வடல் இவமே நிலவிய திருவீதி அப்படி அந்த மேற்கு வாயிலாக வந்தவர் நல்ல அருமையா வீதியில வருகிறார் அது வருகின்ற பொழுது அடியவர்கள் வரவேற்கிறாங்களாம் நல்ல படித்தவர்கள் எல்லாம் வரவேற்க மேல் ஒருவன் உண்டு அவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையானால் அவன் படித்தது கொண்டு குப்பையில் போடு கற்றதனால பயன்கள் பாலறிவன் மற்றால் தொழாரன் இரண்டாவது அதனால அப்படி அங்கிருந்த பெரியவர்களெல்லாம் எதிர்கொள்ள கற்றவர்களெல்லாம் எதிர்கொள்ள இவர் சொல்கிறார் அந்த வீதி என்ன வீதின்னாரு இவமே நீளவீ அசிறு வீதி வீதியை சொல்லும்போது அவங்க ஒன்று மாட கோபுரம் கூட கோபுரம்னு சொல்லுவாங்க தெரிக்கிறார் இவமே நீளவி அசிறு வீதி ஏன்னா அந்த அந்த வீதியில் இருக்கிற அமைப்பு ரெண்டு பக்கம் இருக்கிறவங்கலாம் பெருமானுடைய சிந்தனையிலேயே இருப்பாங்க எனவே பெருமாண்டு சிந்தனையில் இருப்பதனால நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் மன்றாடும் மலர்பாசு சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பதனால வீதி என்ன மண் வீதி அல்ல அல்லது மற்ற பறை ஒளி மற்ற ஒளிகள் சுகம் அப்படியே நிலவும் இதுதான் திருப்பணந்தாள் பகுதி வைத்துக் கொண்டு ஆடி சுவாதி என்று சுந்தர குரு பூஜை இன்னைக்கு போதாமூர்த்திகள் ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் இப்ப வருவாங்க ஆரம்பிப்பாங்க மீண்டும் வருகின்ற பொழுது பூவில் விடுஞ்சிடும் மிகுன்று ஆடிச்சிவாதம் அங்க சிவன்ராசிரியன்னா மதுரை ஆவணி மூலம்னா திருச்சிராப்பள்ளி பங்குமணி உத்தரம்னா காஞ்சிபுரம் இள நிகழ்ச்சி முறை முத்தோந்திருக்கு இரவெல்லாம் விடிய விடிய அதுல அப்ப இருந்தவங்க நிகழ்ச்சி நல் அடிக்கின்ற பொழுது என்ன பண்ணுது கேட்டா ஆடிக்குவாதி என்று தில்லை மாநகரில் சிவமே நிலவிய திருவீதியில் மூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் செய்வார்கள் என்று சொல்றே நிலவிய திருவீதியில் யார் சொல்லுங்க ரொம்ப ஈடுபாடு போதுவாமூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் செய்வார்கள் இன்னைக்கும் ஆடிச்சுவாதி அந்த அழைப்புகள் வந்து சிவமே நிலவிய திருவீதி சொல்றந்து போ வீதிவலமாக வருவார்கள் அதை விட சிவமே நிலவிய தெரிவீதியில் என்று சொல்லும் போது அதனாலதான் பெரியவர்கள் சொல்ல எடுத்து பயன்படுத்தும் நம்ம சொல்லு குப்பை இல்லை சொல்லு என்ன தெரியணும் அதனால அந்த சிவமே நிலவிய தெரியும் அதனால திள்ளைக்கு போனால் அந்த சொல் மறந்துடக்கூடாது எது நாம் எங்கேயே தில்லையில் போயிட்டு இருக்கிறோம் தெற்கு வீதியாக இருந்தாலும் வடக்கு வீதியா இருந்தாலும் மேற்கு வீதியாக இருந்தாலும் சிவமே நிலவிய திரும்பி நீங்க சொல்லும் போது சிவமாவது மனசில் வருதில்ல உள்ள திரு வருது மனசுலேயும் நம்ம உடம்பு நடக்கிறதுனால அங்க வீதியிலே இந்த மேற்கு அதே உள்ளே செல்வா போகும்போது நவமின் துடர் மீனின் எடு மாலையும் நீரை திரு அந்த வீதி என்னன்னு ஒரு பக்கம் அருள் இன்னொரு பக்கம் பொருள் ஏன் திருவள்ளுவன் அருளிலோர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலோருக்கு இவ்வுலகம் இல்ல ஐயா அதனால அருளும் தான் அந்த உலகத்துக்கு போலாம் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்திற்கு எனவே அந்த தில்லை எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு மருங்கு அந்த சிவமியை நிலவிய திருவீதினாலே அருளும் இருக்கிறது இன்னொரு பக்கம் பொருளும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது ஏன் ரெண்டு பக்கமும் எல்லாம் நாலு மாடி அஞ்சு மாடி கட்டணும் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்லும் அதிதோய செல்லும் உயர்கின்ற செல்வர் வாழவில்லை ஞானதம்பர் ஞானதம் எனவே இப்ப அந்த பொருட்செல்வமும் அருட்செல்வம்